प्रपन्न पाणये कृष्णाय ம் பிரித்தயத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணமே நம மேயம் மையோஸ்வர்த்தே ம் தசையாத்மாயம் பகவான்ஷரிடம் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் ஹே பிரபோ ஹே யோகேஸ்வரா பிரபுவே யோகேஸ்வரா யோகிகளுடைய யோகத்திற்கு தலைவன் யோகிகளால் கடைபிடிக்கப்படும் யோக சாதனத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிறவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாயாசக்தியினுடைய செயல்பாடுகளையெல்லாம் ஆளுகின்றவன் ஆகவே அவன் யோகேஸ்வரன் எனப்படுகிறான் எங்கும் அவனுடைய அருளாட்சி வியாபித்திருப்பதால் அவன் பிரபு என்று அழைக்கப்படுகிறான் பகவான் இடத்துல அர்ஜுனன் இப்படி கேட்கிறான் எதி மயா தத்து திருஷ்டும் சக்கியம் இது மன்னியசே ஒருவேளை என்னால் அது காண்பதற்கு இயலும் என்று தாங்கள் கருதினாள் அர்ஜுனனால் இதை பார்க்க முடியும் இவனால இந்த விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அவனுடைய ஸ்ரத்தையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன் நான் நீங்கள் அதை காட்டுங்கன்னு சொல்லி நான் உங்களை கட்டளையிட முடியாது நான் பிரார்த்திக்க முடியும் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப பணிவை வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன் என்னால் தத்து திருஷ்டும் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு சக்கியம் இயலும் இதி என்று மன்னசே கருதுவாயே ஆனால் ததாக அப்படி கருதுகின்ற காரணத்தினால் துவம் நீ மே எனக்கு அவ்யயம் ஆத்மானம் தரிசைய அந்த அழியாத ஆத்ம தத்துவத்தை ஆத்மஸ்வரூபத்தை காட்டி அருளுவாயாக அவ்வியம் அப்படின்னு சொன்னால் அந்த மாறுகின்ற தத்துவத்திற்கிடையில் இருக்கக்கூடிய மாறாத அம்சம் ஆக மாற்றங்களையெல்லாம் டிவியினுடைய ஸ்க்ரீனில் நாம் படங்களை பார்க்குறோம் அந்த படங்கள் தோன்றுவதற்கு அங்கே ஆதாரமான ஒரு திரை மாறாமல் அசையாமல் இருக்கிறது அதே போல் இந்த மாபெரும் படைப்பிலே அழியாத ஆண்டவன் அந்த அறிவு தத்துவம் பல்வேறு விதமான படைப்புகளை எல்லாம் நமக்கு காட்டி அருளுகிறது அதைத்தான் இங்கே அவ்வியம் ஆத்மானம் அழியாத மாறுகின்ற பொருள்களிலெல்லாம் மாறாமல் இருக்கும் தங்களை எப்படியெல்லாம் மாறி காட்சி அளிக்கிறீர்கள் என்பதையும் அந்த மாறாத தத்துவம் எப்படிப்பட்டது என்பதையும் எனக்கு காட்டி அருள வேண்டும் விஸ்வரூப தரிசனத்தை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறான் ஆனால் நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான அம்சங்களை எல்லாம் நாம் போக போக தெரிஞ்சுக்கப் போகிறோம் பகவான் அவனுக்கு அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உடனே விஸ்வரூபத்தை காட்டி அருளப் போகிறார் அர்ஜுனனுக்கு அது புலப்படாததால் அவனுக்கு ஒரு தெய்வீக கண்ணை கொடுக்கப் போகிறார் இதை பற்றியெல்லாம் நாம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இந்தவாறு சொல்லி நிறைவு செய்கிறேன் தரிசயாத்மானோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்